ிாத்தயத்த வேற்றைக்கணாயும ராுாாாாா் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தித பிரஜ லட்சணத்தையும் ஸ்தித பிரஜன் ஆகரத்துக்கான உபாயத்தையும் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை இப்ப விளக்கி சொல்றேன் இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல பார்த்தோம் வன் விஷயத்தை தியானம் பண்றானோ அவனுக்கு எப்படி அனர்த்தங்கள் ஏற்படுகிறது மோக்ஷத்துக்கு சாதனமா இல்லாத விஷயங்களை தியானம் பண்றவனுக்கு என்னெல்லாம் அனர்த்தங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்த்துப்போம் நம்ம இந்திரியங்களை பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறதே வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்கு தான் சுகம் அனுபவிக்கிறதுக்காக இல்லை இந்திரியங்களை பயன்படுத்தி நாம் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னா எது தேவையோ அதுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தணும்ங்கிற கருத்தை இங்க சொல்றார் தூ ஆனால் இந்த ராகத்வேஷ வயுக்தை ஸ்தூன்னு இருக்கு ஸ்லோகத்தில் தூ அப்படின்னா இதுக்கு முன்னால் அப்படி சொன்னோம் மனசை கட்டுப்படுத்தாதவனுடைய நிலை எப்படி ஆகுறதுன்னு சொன்னோம் ஆனா இப்போ மனசை கட்டுப்படுத்துறவனுக்கு என்ன நிலை ஏற்படுறதுன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிறது அந்த தூங்குற சொல் குறிக்கிறது அதை பிரித்து காட்டுறது ராகவேஷ வியுக்தைஹி இந்திரியைஹி ஆத்மவசியைஹி இந்தியைகி அப்படின்னு சொல்லி இந்திரியங்களால எப்படி இந்திரியங்களால் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டு மனசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற கொண்டு விஷயான சரண் விஷயங்களில் சஞ்சரிப்போமே ஆனால் அஞ்சையும் அறிவு வேணும் திருமூல சொல்றார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே பாடியிருக்கார் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர் அடக்கும் அமரரும் அங்கில் அடக்கும் அச்சேதனமாம் அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் அழகா உபதேசம் பண்ணியிருக்காரு அதனுடைய அர்த்தம் என்னன்னா அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு சொல்றவன் முட்டால் அஞ்சையும் அடக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அஞ்சையும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அதை முறையா பயன்படுத்தணும் அதர்மமா பயன்படுத்தக்கூடாது அதர்மத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் திருமூலர் அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அடக்காமன்னா என்ன அர்த்தம் அஞ்சும் எப்படி தர்ம மார்க்கத்தில் பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் திரு அங்கமாலையில திருநாவுக்கரசர் சொல்கிற மாதிரி கண்காள் கான்மீன்களோ இந்த கண்களை பகவானை பார்க்கறதுக்கும் காது எல்லாம் ஈஸ்வர சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் படிச்சிருக்கோம் அப்படி ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கணும் ஆக விதேயாத்மா அதாவது தன்னுடைய மனசை அறிவினால ஒழுங்குபடுத்தினவன் தன்னுடைய மனதின் கட்டளைக்கு ஏற்ப விருப்பு விருப்பு இல்லாமல் இந்திரியங்களை விஷயத்துல சஞ்சரிக்க விட்டானே ஆனால் விஷயானு இந்திரியர இந்த சரீரத்தை மாத்திரம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இந்திரியங்களை பயன்படுத்தணும் அதாவது அவர்ஜனீயான் விஷயான் பார் சங்கராச்சாரியர் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துடணும் அப்படி தவிர்த்து இந்திரியங்களை சஞ்சரிக்கும்படி பண்ணினால் பிரசாதம் அதிகச்சதி மனசில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் அதாவது மனசு எதையும் நினைக்காம கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு அர்த்தம் சுவாஸ்தியம்ங்கிறாங்க மனது தன்னிடத்தில் அவைலபிளாக எதையாவது நினைச்சுன்னு குழம்பின்னு இருக்காது மனது எண்ணங்களை குறைத்த நிலையிலே இருக்கும் பிரசாதம் அதிகச்சது பிரசாதத்தன்மையை அடையும்னு அர்த்தம் மனம் தெளிவு பெறுகிறது குழப்பம் தெளிவாக இருக்கிறது கலக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படி தெளிவாக இருக்கிற மனசில் என்னாகும்னா சர்வதுக்கான ஹானிஹி உபஜாயத்தை இந்திரியங்களெல்லாம் நிகிரம் பண்ணி அதை தர்மமான வழியில பயன்படுத்தக்கூடியவனுக்கு சர்வதுக்கான ஹானிஹி அதாவது டிஸ்டபன்ஸ் இந்த இடத்துல துக்கம்னா என்ன எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் டிஸ்டபன்ஸ் மன ரீதியான இடையூறுகளெல்லாம் நீங்கிவிடும் அப்படி இடையூறுகள்லாம் நீங்கிட்ட என்ன ஆகும் அதையும் அப்படி இடையூறுகள் இல்லாமல் தெளிவான மனசுல புத்தியானது குருவிடமிருந்து பெறப்பட்ட வேதாந்த சாஸ்திர ஜானது ஆசு பரியவதிஷ்டத்தை விரைவில் மனம் முழுவதும் நிறைந்து விடுகிறது இந்த பிரம்ம மனதை வியாபித்து விடுகிறது எப்படி ஆகாசம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அப்படி உள்ளத்திலே பிரம்ம ஜானமானது நன்கு வியாபித்து விடுகிறது என்று இந்த ஸ்லோகம் உபதேசம் செய்கிறது ஆக இந்த ரெண்டு ஸ்லோகத்தை நாம சேர்த்து படிக்கணும் ரகத்வேஷ வியுத்தைஸ்து விஷயந்திரியைச்சரன் ஆத்மவியை ஆமா பிரசாதமதி பிரசாதான ஹாஸ்